வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் உங்ககிட்ட வந்து ஒருத்தர் யாரு பெரியவங்க யாரு சின்னவங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க வயசுல மூத்தவங்கெல்லாம் பெரியவங்க வயசுல சின்னவங்கெல்லாம் சிறியவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஆனா அது உண்மை இல்லைங்க பெரியவங்க அப்படிங்கிறவங்க வயசுல மட்டும் பெரியவங்க கிடையாது தன்னோட செயலாளையும் பெரியவர்களாக இருப்பார்கள் அதுதான் இந்த உலகம் கண்ட உண்மை இப்போ நமக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜரை எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஒருக்கிற குழந்தைங்க கூட காமராஜர் எனக்கு பிடிக்கும் என்ன காரணம் அவர் மற்றவங்களால செய்ய முடியாத பல விஷயங்களை செஞ்சுட்டு போனார் தனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல தன்னோட நாட்டு மக்கள் எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டார் அதை நிறைவேற்றியும் காமிச்சார் அதே மாதிரி தன்னோட பகுதிகளில் தொழில் அவன் அவ்வளவாக வளர்ச்சி இல்லை ஆகையினால்தான் தமிழகம் முழுவதும் தொழிற்சாலைகள் வர அடித்தளமிட்டு சென்றார் அதே போல பல அணைகளை கட்டி இன்று தமிழ்நாட்டில் விவசாயம் செலுத்திருக்க ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறார் இந்த மாதிரி மத்தவங்களால செய்ய முடியாத செய்கிறவங்க தான் பெரியவர்கள் அன்னை திரேசாவடத்துக்குமே புனிதர் பட்டம் கொடுத்தாங்க ஏன் அவங்களுக்கு புனிதர் கொடுத்தாங்க தெரியுமா அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து ியாவிலே வறுமையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல நோய் அல்லது முடக்குவாதம் போன்ற மிக கடுமையான நோயாளிகளை எல்லாம் தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சு பராமரிச்சு வந்தாங்க பராமரிக்கிறது பராமரித்தார்கள் பிறரிடம் இருந்து நன்கொடையை வாங்கி இவங்களுக்காக செலவு செஞ்சாங்க அதனுடைய பிரதிபலன் இன்று உலகம் முழுவதும் அவர்களுடைய ஆசிரமம் செயல்பட்டு வருகிறது அவர்கள் மறைந்தாலும் கூட இன்னும் நம் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதைத்தான் வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்றாரு பிறரால் செய்ய முடியாத மிகப்பெரிய காரியங்களை மிகப்பெரிய நட்காரியங்களை செய்பவர்களே பெரியவர்கள் அல்லாமல் மிகப்பெரிய நட்காரியங்களை செய்யாமல் சிறிய காரியங்களை அதாவது சிறுமைப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வர்கள் சிறியவர்கள் அப்படின்னு சொல்ல வரார் நாமும் மிகப்பெரிய நட்காரியங்களை செய்து பெரிய முயற்சிப்போம் திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை செயற்கரிய செய்களாதார் மீண்டும் குரல் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி